அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லு அனஹிசல்லம் அவர்கள் பாத்திரத்தில் மூச்சு விடுவதையும் அதில் ஊதுவதையும் தடை செய்தார்கள் திருமிதி ஒன்று எட்டு எட்டு எட்டு இது ஹசன் சஜி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்